திருவருண் மெய்மொழி அறிமுகம் திருவருண் மெய்மொழி உரைநடைப்பகுதியின் ஒரு முக்கியமான விளக்க குறிப்பு ஆகும் திருவுருட்பிரகாச வல்லற்பெருமானின் உபதேசங்களை கேட்ட அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்பின்படி இப்பகுதி வெளிவந்துள்ளது இந்த பகுதியை அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒளிவடிவில் தந்துள்ளோம் இதை அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி